ீிாமூர் சுேந்திரைப்பூத்த முனீந்திரம் ீங்கயிரம் மேஷி கிமா விீதே ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டஸ்மத் சனோஸ் மேவ மாதமே ேவச்சமே யிரவி சுவோதி சம்பிராயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோவர ओम ओम பிரம்மவாஹமஸ் ஓ சூ சீரியங்கவை தேஜஸ்வினாவை ஓம்ஷா கட்டோப முதலாவது வல்லி பதினெட்டாவது மந்திர நிரியத்தை வா விஷித் நாச்சி नहन्यते हन्यमाने शरीरे ஓம் நமோஸ்வத்திய நேத்தசே யமர்மராஜ்விச்சாரியரா மாறி ஆச்சமிரச்சாரியர் முதல்ல ஓங்காரத்தை சொன்னார் ஓம் என்று தொடங்கினார் எல்லா சாதனங்களும் இந்த ஓங்காரஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மா அல்லது பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இருக்கின்றன அதை சொல்லி ஓங்காரத்தினுடைய மகிமையைச் சொன்னார் ஓங்காரம் சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருக்கிறது ஆகா சகுண பிரம்ம உபாசனைக்கும் ஓங்காரம் உபயோகமாக இருக்கிறது நிர்குண பிரம்ம உபாசனைன்னு என்ன நிர்குண பிரம்ம விசாரத்துக்கும் ஓங்காரம் சகாயமாக இருக்கிறது அப்படி சொன்னவர் உடனே ஆத்ம தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சு விட்ற ஆத்மாவனுடைய லக்ஷணம் என்ன இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தில் ரெண்டு லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா என்பது சுத்த சைதன்யம் ரெண்டாவது லக்ஷணம் ஆத்மா நிர்வீக்காரா தூய உணர்வே ஆத்மா ஆத்மா எந்த மாறுதல்களையும் அடையாதது நிர்வீக்காரைதன்யரூப்பகா ஏவ ஆத்மா நிர்வீகாரஸ்வரூப்பகா ஆத்மா இது ஆத்மான்னு சொல்கிற போது புரிஞ்சுக்கணும் நான் தூய உணர்வே நான் எந்த விதமான மாற்றங்களும் அற்றவன் நான் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய விஷயம் விபஷ்டித்து ந ஜாயத்தே மிரியத்தே சாஸ்திரத்தில் விகாரம் விக்காரம்னா மாறுதல்கள் உடம்பினுடைய மாறுதல்கள் மனதினுடைய மாறுதல்கள் நமக்கு தெரியும் முக்கியமாக உடம்போட விக்ரம் ஸ்தூல சரீரத்தோட விகாரம் அம்மாவயிற்றில் இருக்கிறது ஒரு விகாரம் அப்புறம் உடம்பு அந்த உடம்பு அம்மாவயிற்றிலேருந்து வெளியில் வர்றது மற்றொரு விக்ரம் அஸ்தி ஜாயத்தை அப்புறம் இன்னொரு விக்காரம் வளர்றது வர்த்தத்தை அப்புறம் இன்னொரு விக்காரம் மாறுறது மாறுறதுன்னா நமக்கு முடியெல்லாம் உழைக்கிறது உடம்பில் வந்து ஹார்மோன் சேஞ்செல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் ஆறுது விபரி நம்ம தே அப்புறம் கொஞ்சம் வயசான பிறகு எல்லாம் தேய ஆரம்பிக்கிறது மூட்டு கழுத்து எல்லாம் நம்ம உடம்புல எல்லா அவயவங்களும் தேய ஆரம்பிக்கிறது பல் விளறது கண்ணு மங்கிறது காது குறையிறது இதெல்லாம் நடக்கிறது அப்புறம் என்ன ஆறுதுன்னா உடம்பு செத்து போகிறது அஹ அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷீயத்தை வினஷ்யி ஷட்பாவதேதூல சரீரம் அப்படின்னு சொல்லி தத்துவபோதத்தில் படிச்சுருக்கோம் ஆகையினால இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது மாடிஃபிகேஷன் அதுக்கு பிறப்போ வெளி அதாவது இருப்போ அம்மாவைக்கு இருப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வெளிப்படுவதோ அது வளருவதோ மாறுவதோ தேய்வதோ மாய்வதோ இல்லாதது ஆத்மா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதில்லை அது ஒரு வடிவத்துக்குட்பட்டதாக வெளிப்படுவதில்லை இந்த மாற்றங்கள் எல்லாம் கிடையாது அதுதான் விளக்கி சொல்கிறாருங்க ஞாபகம் வச்சுக்கணும் மேட்டரும் மாறும் எனர்ஜியும் மாறும் கான்சியஸ்னஸ் மாறாது இந்த எனர்ஜி மேட்டர் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு சொல்கிற அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது மேட்டர் எனர்ஜி எல்லாம் சவிகாரம் ஓயாமல் சவிகாரம் ஆனால் இது நிர்வீக்கார சைதன்யம் விபஷ்டித்து விபஷ்டித்து நம்ம பார்த்துட்டோம் காலையில் ந ஜாயத்தே இது பறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை இதனிடமிருந்து எதுவும் உற்பத்தி ஆகிறது இல்லை இது உற்பத்தி ஆகலை இதிலிருந்து எதுவும் உற்பத்தி ஆகலை அவன் சொன்னானே நச்சிகேதஸ் அந்நாஸ்மாத் கிருத்தா கிருத்தாத் காரண காரிய ரஹிதா காசு அண்ட் எஃபெக்டுக்கு கிடையாது பியாண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆகையினால் குத்தச்சிந்த बभूव கஷ்டி காரண காரியவிய ஆத்மா அகாரண அகாரிய அப்புறம் அடுத்தது என்ன அஜா நித்யா சாஸ்வத்த புராண அஜான்னு சொன்னால் ஜன்மரகிதா இதுக்காகவே கௌடபாதாச்சாரியர் ஒரு போர்ஷனை எழுதியிருக்கார் இந்த காரண காரியத்தை நீக்கிறது தான் கௌடபாத காரிகையினுடைய முக்கியமான இதுவே அவர் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் ரெண்டுமே ஒத்து வராதன்னு தூக்கிடுகிறார் காரணமாவது காரியமாவதுங்கிறார் கௌடபாதாச்சாரியர் அல்ல மற்ற உபநிஷத்துக்கும் மாண்டோக்கிய உபனிஷத்துக்கும் எஸ்பெஷலி காரிகைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அஜாதிவாதா நக்டித் ஜாயத்தை ஜீவகா சம்பவோஸ் ந வித்தியேதத்தமம் சத்தியம் எத்த கிஞ்சின்ன ஜாயத்தை இது கௌடபாத காரியம் ந கஷ்டி ஜாயத்தை ஜீவ சம்பவோஸ் ந வித்தியேதமும் சத்யம் எத்த கிச்சின்ன வித்தியே ஒன்று உற்பத்தியாகலைங்கிறார் இந்த நம்ம பாடம் நடத்துகிற போது என்ன சொல்கிறோம் இதெல்லாம் காரியம் பிரம்மன் காரணம் ஜகத்து காரியம் அப்படின்னு தான் பாடம் நடத்தின்னு இருக்கோம் இந்த பாடத்தையே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் எதுவும் வரவும் இல்லை போகவும் இல்லை எல்லாம் சும்மா சொல்லின்றீர்கள் அவரும் அதை சொல்கிறார் இது உபதேசத்துக்காக நீங்கள் சொல்கிறீர்கள் ஓகே ஆனால் இந்த வந்ததெல்லாம் சத்துலேருந்து வந்துதா அசத்திலேருந்து வந்துதான்னு பெரிய விச்சாரம் சத்காரியவாதா அசத்காரியவாதா அப்படின்னு முக்கியமான வாதம் இருக்குது சத்துலேருந்து இருக்கிறதுலேருந்து இது வந்துதா இல்லாததுலேருந்து வந்துதான் இல்லாததுலேருந்து ஒன்றும் வர முடியாது ஏன்னா இல்லாது இருக்கிறதுலேருந்து ஒன்றும் வர வேண்டியதில்லை ஆகையினால் இருக்கிறதுலேருந்து ஒன்றும் வராது இல்லாததுலேருந்து ஒன்றும் வராது இருக்கிறது இல்லாதுங்கிறது ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிறதான் இருக்கு அப்படிங்கிறார் ஆக அதுக்கு பேர் அஜாத்திவாதம்னு பேர் அஜஹா அஜஹான்னு சொன்னால் பிறவாதது இது அப்படியே கீதையிலேயே இருக்குது ரெண்டாவது தியாயம் இருபதாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் ந ஜாயத்தை மிரியதேவா கதாச்சித் இருக்கு ந ஜாய்தே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானூயா அஜோ நித்ய் இதே மாதிரி தான் இருக்கட்டும் அஜஹா அஜஹான்னா ஜென்ம ரஹிதா அஜகா தஸ்மாத் ந ஜாயத்தை அப்படி அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் நித்தியா நித்யன்னா மரணரகிதா மரணமற்றது நித்யத்வாத் நிரியத்தே அஜத்வாத் ந ஜாயத்தே பிறவாதது என்பதால் அது பிறப்பதில்லை யாண்டும் இருப்பது என்பதால் அது இறப்பதில்லை நித்யா பிறப்பு இறப்புங்கிற மாற்றம் ஆத்மாவுக்கு கிடையாது பிறப்புங்கிறது ஒரு விகாரம் இறப்புங்கிறது ஒரு விகாரம் இந்த மாடிஃபிகேஷன் கிடையாது ஐம் சாஸ்வதா சாஸ்வதாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் அபக்ஷய வர்ஜிதா தேஞ்சு போகிறதுங்கிறது கிடையாது ஆத்மா தேஞ்சு போகிறது கிடையாது நான் தேஞ்சு இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் நம்மளால சொல்லிக்கிறோம் இல்லையா ரொம்ப தேஞ்சி போயிட்டேன் இழைச்சி போயிட்டேன் கருத்து போயிட்டேன் எல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் அதில் நமக்கு அபிமானம் வேறு இருக்கு இல்லப்பா நீ இழைக்கிறதும் இல்லை தேஞ்சு போறதும் இல்லை குண்டாரதும் இல்லை இழைக்கிறதும் இல்லை ஆகையினால பற்றி கவலைப்படாத சாஸ்வதா சாஸ்வத அபக்ஷய வர்ஜிதா எப்பவும் இருக்கிறது ஒரு மாறாததுன்னு அர்ச்சம் அயம் புராணா புராணான்னு சொன்னால் வளர்ச்சி இல்லாததுங்கிற சங்கராச்சாரியர் விருத்தி விவர்ஜிதா வளர்ச்சியற்றது குரோத்து கிடையாது டிகே சாஸ்வதா கிடையாது சாஸ்வதான்னு நோ டி நோ குரோத் வளர்ச்சியும் இல்லை தேய்வும் இல்லை இந்த சாஸ்வதான்னு சொன்னால் தேய்வற்றது புராணான்னா வளர்ச்சி அற்றது ஆஹ் நாளை அஜ நித்தா ஷாஸ்வராண அஹ அஸ் ட் ஜாத்த புராண வடையது விபரிணம விபரிணம சொல்லலை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஷாஸ்வா சாஷ்வா அப்பீயா அபக்யா வினியா அஹம் நித்தியகான்னு சொன்னதை எடுத்துக்கணும் இப்போ எத்தனை இருக்குது நாலு இருக்குது ரெண்டு சொல்லலை அஸ்தி கிடையாது ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷியத்தை வினஷ்யி ஆ நித்யாங்கிறது வினஷ்யிற விகாரம் கிடையாது நஜாயத்தை முடியத்தேன் அதனுடைய ரிப்பீட்டேஷன் தான் அது அஜகான்னு சொன்னால் பறக்காதது நித்தியான்னு சொன்னால் இறக்காதது ஷாஸ்வத்தஹான்னால் தேயாதது புராணான்னு சொன்னால் வளராது இப்போ என்ன விட்டு போச்சு ரெண்டு விட்டு போயிருக்கு அதாவது விபரிணமத்தே அஸ்தி விபரிணமத்தே ரெண்டும் இல்லை நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும் ஹன்யமானே ஷரீரே ந ஹன்யத்தை ஷரீரே ஹன்யமானே அயம் விபித் ஆத்மா ந ஹன்யத்தை அழிஞ்சாலும் சரீரம் கொல்லப்பட்டாலும் இந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சு கொல்லுறதுன்னா என்ன அழிஞ்சாலும் இது அழியறதில்லை உடல் அழிந்தாலும் உணர்வு அழிவதில்லை அதற்கு பிரமாணம் என்ன உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் உடல் உணர்ச்சி இல்லை எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை ஆனால் உணர்வு இருக்கிறது நிழல் உணர்வு ஒடுங்கி இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் உணர்வு இருக்கிறது நிழல் உணர்வு ஒடுங்கி இருக்கிறது நிஜ உணர்வு ஒடுங்குவதும் இல்லை என்னது தோன்றுவதும் இல்லை விழிப்பதும் இல்லை நிழல் உணர்வு தோன்றுகிறது ஒடுங்குகிறது நிழல் உணர்வுங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இது பேர் சாஸ்திரத்தில் பிரதிபிம்ப சைதன்யம்னு பேர் இன்னொரு பாஷை சொன்னால் சிதாபாசன் சிதாபாசன் சிதாபாசனுக்குத்தான் என்னது வெளிப்படுறதும் ஒடுங்கிறதும் இருக்குது மனசு வெளிப்பட்டால் சிதாபாசனோடு சேர்ந்து தான் வெளிப்படும் மனசு ஒடுங்கித்துனா சிதாபாசனோடு ஒடுங்கிடும் சித்து ஒடுங்கிறதும் இல்லை சித்து இதுவாகிறதும் இல்லை சித்து சிதாபா அத்வைத வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வச்சிருந்தால் நம்ம பேசுகிறோம் ஜீவன்கிறது சிதாபாசன்தான் சித்து இல்லை ஜீவன்கிறது சிதாபாசன் ஆஹ ஜீவோ பிரம்மைவ நாபரகாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷியாமி எதுக்தம் கிரந்த இதில் ரெண்டு ஸ்லோகம் இருக்குது ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷியாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி இது வந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற போது ரெண்டாவது லைன் வந்து பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் ஒரு அரை ஸ்லோகத்தில் சொல்கிறேன் தர்மசாஸ்திரத்தோட சாரத்தை ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷ்யாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி கோடிக்கணக்கான கிரந்தத்தில் சொன்னதை அறவரியில சொல்றேன் கேளு அறவரி ஸ்லோகத்துல சொல்றேன் கேளு பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம் பிறருக்கு நன்மை செய்வதே புண்ணியம் பிறருக்கு கெடுதல் செய்வது பாபம் ஆனால் அதை விஸ்தாரம் பண்றதுதான் தர்மசாஸ்திரம் அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்லோகார்த்தேன பிரபக்ஷாமி எதுக்தம் கிரந்த பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மையவ நாபரா இதுவும் வேதாந்த சாஸ்திரத்தோட சாரம் பிரம்மந்தான் சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவன் பிரம்மனே அன்றி வேறு மூணு விஷயம் பிரம்மந்தான் சத்தியம் பிரம்மையவ சத்யம் இந்த நாமரூபாத்மகம் நாபரூப கர்மாத்மகம் ஜகத்து மித்யா மித்யான்னா என்னர்த்தம் யம் அறிவால் அழிக்கப்படுவது தன்மித்யா பிரஷ்னோத்தரத்ன மாளிகாவில் சொல்ற ஆதிசங்கரர் வித்யா நாசியம் தன்மித்யா எது அறிவால் அழிக்கப்படுகிறதோ அது மிச்சை அதெல்லாம் நான் பிறகு விஸ்தாரமாக சொல்றேன் இப்போ சொல்லிட முடியாது இன்னும் மந்திரத்தை அர்த்தம் முடிக்கணும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீ இது ரொம்ப முக்கியம் ஜீவோ பிரம்மைபர ஜீவன் பிரம்மன் வேற இல்லை இது அத்வைதத்தில் மாத்திரம்தான் அத்வைத சித்தாந்தத்தை தவிர மற்ற எல்லா சித்தாந்தங்கள்லையும் ஜீவஹா பிரம்ம தாசஹா நது பிரம்ம ஜீவன் பிரம்மனுக்கு தாசனே தவிர ஜீவன் ஒரு நாளும் பிரம்மனாக முடியாது பிரம்மன் அல்ல இது துவைத சித்தாந்தம் எப்பவுமே இதை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பதான் புரியும் பிரம்ம தாஸ் பக்தி அந்த பக்தினால பிரம்மதாசே தவிர ஜீவன் பிரம்மன் கிடையாது அதில் ஜீவன் வந்து தனி ஐண்டி அதுல ஜீவன் தனி சத்தியம் உள்ளவன் ஈஸ்வரன் தனி ஜி பிரம்மன்னா ஈஸ்வரன் தான் தனி சத்தியம் அதனால் உலகம் வாழ்க்கை எல்லாம் ஜகத் சத்தியம் ஜீவ சத்தியம் பிரம்ம சத்தியம் உலகம் உண்மை ஜீவன் சத்தியம் பிரம்மன் சத்தியம் பிரம்மைவ சத்தியம்ங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க யார் இனி அது அத்வைதிகளுக்கு வேறானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதில் வந்து துவைத்தாத்வைத்தம் பேசினாலும் சரி துவைத்தம் பேசினாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாளும் பிரம்மனும் ஜீவனும் ஒன்றாக முடியாது வேணால் சொல்லலாம் டோட்டலாக ஜீவனும் பிரம்மனும் வேறேன்னு சொல்லலாம் இல்லாட்டி பிரம்மனை விட்டு பிரியவும் முடியாது ஆனால் பிரம்மனாகவும் முடியாது அப்படின்னு சொல்கிறது மதம் இருக்குது அதுக்கு பேர் துவைதாத்வைத்த மதம் விசிஷ்டாத்வைத்தம் வந்து துவைதாத்வைத்த மதம்தான் ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கிறதுனால துவைத்த அது இவன்தோ விசிஷ்டாத்வைத்தம் சொன்னாலும் அதுக்கு பேர் பேதாபேதவாதம் ஆனா ஜீவோ பிரம்மை போது என்ன சொல்றோம் நம்ம தான் சொல்றோம் உண்டோ பியூர் கான்சியஸ்னஸ் இல்லாமஸ் உண்டோ நாம சொல்றோம்னா நாம சொல்லல சாஸ்திர பிரமாணத்தை வச்சிருந்தான் பேசுறோம் அவங்களும் எல்லாரும் ஒரே பிரம்ம ஒரே பிரம்மசூத்திரம்தான் ஆதிசங்கரருக்கும் இடம் கொடுக்கறது ராமானுஜாச்சாரியாருக்கும் இடம் கொடுக்கறது மத்வாச்சாரியாருக்கும் இடம் கொடுக்கறது ஒரே பிரம்மசூத்திரம் சில சூத்திரங்களை மாற்றுறாங்க விஷ்ணு சஹசிரநாமனு எடுத்துன்னுட்டா விஷ்ணு சஹஸ்திரநாமத்தில் மூணு பாட்டம் மத்வ பாடா ராமானுஜாச்சாரிய பாடா சங்கராச்சாரிய பாட விஷ்ணு சஹசிரநாமத்திலேயே பிரிச்சு ஏன்னா மூணு பேரும் விஷ்ணு சகஸ்ராமத்துக்கு பாஷன் வச்சிருக்காங்க ஆ துவைத்த விசிஷ்டா விசிஷ்டா என்ன அது அப்புறம் சொல்கிறேன் துவைதா துவைத்தவாதம் ஆனாலும் துவைத்தந்தான் ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறதான் அது ஒன்று கூடவே இருந்தாலும் வேறதான் கூடவே சேர்ந்து இருந்தாலும் வேறதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சேர்ந்துருந்தாலும் பிரிஞ்சு இருக்காங்க கரெக்டு தானே பிரிஞ்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் வேறு வேறு தானே தாயும் பிள்ளையும் ஒன்று நானும் வாயும் வெயிரும் வேறேன்னா அது மாதிரி வேறு தானே ஆ ஜீவன் ஜீவனுங்கிறது பிரம்மனுடைய நிழல்னு சொல்கிறது அத்வைத்த வேதாந்தம் அதனால் என்ன சொல்கிறோம்னா நிழல் உணர்வு நிஜ உணர்வு நிழல் உணர்வு நிஜ உணர்வு இல்லாமல் நிழல் உணர்வு இல்லை நிழல் உணர்வு நிழல்தான் எனவே உண்மை அல்ல புரியுதா நிழல் உணர்வு நிழல் உணர்வுதான் எனவே உண்மை அல்ல பாருங்கோ புரியறதா பாருங்கோ எதுக்கு இதை சொல்கிறோம்னா ஷரீரே ஹன்யமானே அப்பி அயம் ந ஹன்யத்தே ஷரீரம் அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியிறது ஆ இந்த இடத்துல வந்து நம்ம ஆத்மா பிரம்மனை பிரிக்காம பேசுறோம் ஆத்மாவும் பிரம்மனையும் அவங்களும் இதை ஒத்துப்பாங்க ஜீவாத்மா லட்சணம் கிடையாது இது ஜீவாத்மாவுடைய நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஜீவாத்மா ஜீவோ பிரம்மை பிரம்மனே வேறல்ல பிரம்மன் இல்லாம ஜீவன் இல்லை பிரம்மன் இல்லாம ஜீவன் இல்லை ஜீனே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஜீவனே போயிடும் அல்ல பிரம்மன்தான் இருக்கான் ஜீவன்கிறது ஆபாசம் அதுக்கு உதாரணம் என்ன நிறைய கண்ணாடி வச்சாலும் சரி குடங்களை வச்சாலும் சரி நிறைய குடம் இருக்குது குடத்துக்குள்ள தண்ணி இருக்குது தண்ணியில் சூரியன் தெரியறதுன்னு வச்சுக்கோ எத்தனை சூரியன் தெரியும் எத்தனை குடம் இருக்கோ எத்தனை சூரியன் தெரியும் சூரியன் எத்தனை இருக்குது ஒரு சூரியன் தான் இருக்குது ஆனால் நிறைய சூரியன் இருக்கிற மாதிரி நிழல் சூரியன் நிறைய நெஜ சூரியன் ஒன்று இதுதான் நம்ம சொல்கிற திருஷ்டாந்தம் இது வந்து பிரதிபிம்பாதம் இன்னொரு வாதம் இருக்குது அவட்சேதவாதம் அது என்னென்னு கேட்டால் ஸ்பேஸ் ஆகாஷம் ஏகப்பட்ட குடத்தை வச்சு தண்ணி ஊற்றுனாலும் சரி ஊத்தாட்டாலும் சரி குடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா எத்தனை ஸ்பேஸ் இருக்குது எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னா ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது ஆனால் குடம் நிறைய இருக்குது ஸ்பேஸ் குடம் நிறைய இருக்கிறதுனால ஸ்பேஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஸ்பேஸ் இஸ் ஒன் பார்ட்ஸ் ஆர் மெனி அப்படிதான் சொல்லணும் ஆகாஷா ஏக்கா கட்டாக பகவா பகவோ கட்டாக குடங்கள் பல வெளி ஒன்றே ஆக குடம் உடையலாம் குடம் புது குடமாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குடம் வந்து போயிடும் உடைஞ்சு போயிடும் ஆகாசம் உற்பத்தி ஆகாசம் உடைஞ்சு போகாது அது போல இது கடா ஜடாக்காசம் ஞானம்ங்கிற ஆகாசம் சிதாகாசம் சிதம்பரம் இது இது உற்பத்தியாகதும் இல்லை லயம் ஆறுதும் கிடையாது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வரும் என்னெல்லாமோ மாடை மாறும் உடம்பெல்லாம் வரும் மனசெல்லாம் மாறும் புத்தி மாறும் எல்லாம் மாறும் உணர்வு மாறாது மாறாது மாறவே மாறாது தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகிந்த பிரம்மைவாகம் தேகோ நாகம் ஜவோ நாகம் பிரத் பின்ன பிரம்மைம் தேகோனத்வம் ஜீவோ நம் நான் போய் சேர்த்துருக்கேன் பிரத்யகிண்ண பிரம்மைவத்வம் நீ அப்படிதான்ப்பா என்ன நான் மாத்திரம் பிரம்மன் நீ என்ன நமஸ்காரம் பண்ணுன நீயும் பிரம்மன் வணங்குபவனும் பிரம்மம் வணங்கப்படுபவனும் பிரம்மம் சாமி சரணம் சாமி சரணம் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்கல்ல சாமியே சரணம் நமஸ்காரம் தான் ஐயப்ப சாமியெல்லாம் இவர் அவரை கும்பிடுவார் அவரை இவரை கும்பிடுவார் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வேதாந்தம்தான் நமஸ்காரம் பண்ணுறபோது ஐயப்ப ஒரு ஐயப்ப இன்னொரு ஐயப்ப கும்பிடுறார் அந்த ஐயப்ப சுவாமி இந்த எனக்கு தெரிஞ்ச குருசாமியும் கும்பிட்றது உண்டு நல்ல குருசாமியாக இருந்தால் கும்பிடுவார் இல்லாட்டி நான் குருசாமி நீ சிஷ்யசுவாமி ஏதோ சம்பிரதாயத்தில் அது பழக்கத்தில் இல்லை நான் நமஸ்காரம்னா உங்களை திரும்ப நான் பண்ணிக்கிட்டேன்னு வச்சு உங்களுக்கு மாதிரி ஆகிடும் அதனால் சரி பரவாயில்லை ஆனால் என்னென்னா நீயும் நானும் ஒன்று நம்ம நீ நானும் நீயும் வேறே என்ன நினச்சாலும் அது பொய் உமதை மறைக்க முடியாது நம்ம எல்லாரும் ஒன்றுங்கிறத மறைக்க முடியாது அதனால தான் அவன் கேட்டான் அன்னமயாது அன்னமயம் அதுவா சைதன்யமேவ சைதன்யாத் அந்த மணிஷா பஞ்சகம் இந்த சண்டாளன் கேட்குற கேள்வி அன்னமயாது அன்னமயம் அதுவா சைத்தன்யமேவ சைதன்யாத் எதிவரை தூரீ கர்த்தும் வாஞ்சசி கிம் ரூஹி கச்ச கச்சேதி விலகிப்போ விலகிப்போன்னு சொல்றியே உடம்புலேருந்து உடம்பை விலகி போ சொல்றியா இல்லை உணர்வுலேருந்து உடம்ப உணர்வை விலகி போச்சு சொல்றியா உடம்புலேருந்து உடம்பு எப்படி விலகும் ஜடம் உணர்வுலிருந்து உணர்வு எப்படி விலக முடியும் உணர்வு ஒன்று எதை விலக சொல்கிறேண்ணா நீ பெரியாளு நீ பெரியாள் நான் சாதாரண சண்டாளன்னு நினைச்சேன் நீ ஞானி சண்டாளம் நீ பெரிய ஆளுதான் ஜாகிரத்வப்ன சுசுக்தி சுஸ்புடதரா யாசம்விது ஜிரும்பதே யா பிரம்மாதிபிபீலிகாந்ததனுஷுப் புரோதா ஜகத் சாட்சிணீ சைவாஹம் நிறியவஸ்வி சதுஜோஸ்து குருரித்யேஷா மனீஷா மம வாரத்தில் தள்ளி போன்னு சொன்னது தப்பு இல்லை அவர் தர்மசாஸ்திர திருஷ்டியில சொன்னார் நம்ம அதுக்காக சாக்கடைக்குள்ளேயே போய் குளிக்க முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்காக சில பேர் நமக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு கையில் சாக்கடை தண்ணி இன்னொரு கையில் வந்து ப்யூரிஃபைடு வாட்டர் ரெண்டையும் குடித்து பார்த்து எனக்கு இப்போ சமத்துவம் வந்து எடுத்துனா மகாவிஷம சமத்துவங்கிறது வந்து விவகாரத்தில் இல்லை விவகாரத்தில் சமாசமாபியாம் விஷமே பூஜா தான்னு ஒரு சூத்திரமே இருக்குது இது ஆதிசங்கரர் வித்யா விநேயசம் பண்ணே பிராமணே கவிஹஸ்தினியில் எழுதுகிறார் பகவத்கீதையில் அஞ்சாவது அத்தியாயம் வித்யா விநயசம் பண்ணேங்கிற ஸ்லோகம் பத்தொம்போதா அதுல வருது வித்யா விநயசம் பண்ணே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவபா கேச்ச பண்டிதாஹா சமதர்சினா நல்லா படிச்சு அடக்கமாக இருக்கிற பிராமணன் பசுமாடு யானை நாயி நாயை சமைச்சு சாப்பிட்றோம் சுனிச்சைவபா கேச்ச பண்டிதாக சமதர்சினா அந்த இடத்துல வந்து சமதர்சனம்னா என்ன அப்படின்னா சமதர்சனம்ங்கிறது ஞானபூர்வகம் கிரியாபூர்வகம் இல்லை அப்படி பார்த்தா எல்லாம் அக்கிரமாயிடும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போடுபடாது அதெல்லாம் பேதமெல்லாம் உண்டு அதெல்லாம் விவகாரத்தில் அந்த பேதங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் இந்த பேதம் ரியல் கிடையாது இது டீப் மைண்டுக்கு போகக்கூடாது அதனால தான் இப்போ நிறைய பேர் எல்லாம் வைலைட் பண்ணுற போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஞானத்தினால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நிறைய பேர் தர்மத்தை மீறினா கூட சரி என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து இந்த ஆன்மீக அறிவை மனசில் பயன்படுத்திக்கிறோம்யமான அழிந்தாலும் இந்த ஆத்மா அழியாதது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இதுலயே என்ன கேட்டான் இறந்த பிறகு இருக்கிறான் என்கிறார்கள் சிலர் இறந்த பிறகு இல்லை என்கிறார்கள் ஆத்ம விஷயத்தில் மாபெரும் ஐயப்பாடு இருக்கிறது இந்த ஐயப்பாட்டை தாங்கள் நீக்கி அருள வேண்டும் ஏதத் வித்யாகம் அனுசிஷ்டுவயாக அந்நியா தர்மாதாஸ் மாத் கிருத்தக்கூத்தாத் அந்நூத்தவிய எல்லாம் மனசில் வச்சுன்னு டக்குன்னு சொல்கிறார் இதைத்தான் அழகாக சொல்லிவிட்டார் சுத்தம் சைத்தன்யமேவ ஆத்மா லக்ஷணம் நிர்குணம் சைத்தன்யம் ப்ராப்பர்டி லெஸ் கான்ஷியஸ்னஸ் மாடிஃபிகேஷன் லெஸ் கான்ஷியஸ்னஸ் மாற்றமற்ற தூய உணர்வே மாறாத தூய உணர்வே மாற தூய உணர்வே ஆகுண நிர்வாரச்சைத்தியமேவத்மா இது புரியும் சொல்லிக் கொடுக்குற முறைப்படி இப்படி சொல்லிக் கொடுத்தா அன்யோந்தர ஆத்மா பிராணமய அன்யோந்தராத்மா மனோமய அன்யோந்தர ஆத்மா விஜானமய அன்யோந்தர ஆமா ஆனந்தமய ஆனந்த ஆத்மா ப்ரமபுட்சம் பிரதி ச ஏக சித் எல்லாம் உபனிஷத் மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் ரசிக்கலாம் இது எல்லாம் பஞ்சகோஷ விவேகம் பண்ணி ஆத்மாவனுடைய அஸ்தித்வத்தை உபனிஷத்து ரொம்ப அழா சொல்கிறது தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி ஆக இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்ணுறோம் இப்போ இந்த மந்திரத்தில் ரெண்டு லக்ஷணம் தெரிஞ்சுட்டோம் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூப்பா ஆத்மா நெர்விகாரஸ்வரூபகா ஆத்மா நெர்குணகா அதுவும் போட்டுக்கிறது நல்லது ஆத்மா நிர்குணகா ஆத்மான ஏன் வச்சுக்கணும் நான் ஆத்மானு இங்கெங்கே பார்க்கப்படாது கண்ணை மூடின்னு பார்க்கப்படாது கண்ணை திறந்துன்னு பார்க்கக்கூடாது கண்ணை திறந்துன்னு எங்கே இருக்கு ஆத்மா இப்படி இப்படினா தேடப்படாது இங்க இருக்கோ அங்க இருக்கோ ஆத்மா பின்னாடி போயிடுத்துண்ணா திரும்பிக்கோ ஆத்மாங்கிறது எங்க இல்லை ஆமாம் ஐதாத்மும் தியம் ச ஆத்மா தித்தக்கேத்து ஷாந்தோக உபனி இனி அடுத்த மந்திரம் இன்னும் லட்சணங்களை சொல்றது அழகேன் மன்னே ஹத்தேன் மன்னே ஹத்தம் ேன் மீதே இதுவும் பகவத்கீதையில் வந்திருக்கு இந்த மந்திரமும் இதற்கு முன்னால் இருக்கிற மந்திரமும் பகவத்கீதையில் ஸ்லோகமாக இருக்குது சின்ன சேஞ்சோடு இருக்குது மாற்றத்தோடு இருக்குது சொல்லப்போனால் இந்த மந்திரம் வந்து இதுக்கு முதல் ஸ்லோகமாக இருக்குது அதில் பத்தொம்பது நஜாய தேமிரிய தேவா இருவதாக இருக்குது ரெண்டாவது அத்தியாயம் இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கீதையில் எப்படி சொல்லியிருக்கு எயேனம் வேத்தி ஹந்தாரம் எஷ்டைனம் மன்யத்தே ஹதம் உபௌதௌன விஜாநீதோ நாயம் ஹந்தி நகன்யத்தே அதே தான் ரெண்டாவது லைன் ஒன்று தான் முதல்ல என்ன ஹந்தாச்சேன் மன்யத்தே ஹந்தும் ஹதேன் மன்னியே ஹதம் எயேனம் வேத்தி ஹந்தாரம் எஸ்ச்சைனம் மன்னியே ஹதம் இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா ஆத்மாவினுடைய இன்னொரு ரெண்டு லக்ஷணத்தை சொல்றது இன்னும் உள்ள இரண்டு லக்ஷணங்களை சொல்கிறது இந்த ரெண்டு லக்ஷணம் ரொம்ப முக்கியம் ஆத்மா அகர்த்தா ஆத்மா அபோக்தா ஆத்மா எந்த செயலையும் செய்வதும் இல்லை ஆத்மா எந்த செயலின் பலனையும் அனுபவிப்பதும் இல்லை அதுதான் நம்ம அஞ்சாவது அத்தியாயத்தையும் பார்த்துருக்கோம் கீதையில் நாதத்தே கசித் பாபம் நச்சைவ சுத்தம் விபு அதையும் கம்பேர் பண்ணணும் அகர்த்தா அபோக்தானர்த்தம் அகர்த்தானா செய்யறதில்லை எந்த காரியத்தையும் பண்ணுறதில்லை அனுபவிக்கிறது நமக்கு எல்லாேருக்கும் என்னென்னா நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ எனக்கு இது கிடைச்சிதுங்கிறோம் நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இது கிடைக்கலைங்கிறோம் எதா இருந்தாலும் சரி சில சமயம் என்ன என்ன பாவம் செஞ்சேனோ இது எனக்கு கிடைச்சி தொலைச்சதுன்னு சொல்லலாம் இது மாற்றியும் என்ன புண்ணியம் செஞ்சேனோ தெரியல இது வந்தது இது போச்சு நிறைய ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் இல்லாட்டி போயிடுவானே அதனால தான் போயிட்டாங்கப்பா ஏதோ புண்ணியம் தான் தப்பித்தேன் அப்படின்னு சொல்லலாம் புண்ணியத்தினால தப்பிச்சேன்னு சொல்லலாம் புண்ணியத்தினால வந்ததுன்னு சொல்லலாம் பாவத்தினால வந்ததுன்னு சொல்லலாம் பாவத்தினால்தான் இருக்கிற நல்லதெல்லாம் போயிடுத்துன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே மெட்டீரியல் ஆங்கிளில் பார்த்தா கூட நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது வியாபாரிக திருஷ்டியில் ஏதாவது லௌக்கிக விவகார திருஷ்டியில் பார்த்தா நான் தான் இதை பண்ணேன் ஆனால் நான் அந்த பலனை அனுபவிக்கிறேன் நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதை நான் அனுபவிக்கிறேன் நான் நல்லது செஞ்சால் எனக்கு வந்து சமூகத்தில் மதிப்பு நான் தப்பு செஞ்சால் எனக்கு சமூகத்தில் தண்டனை லௌக்கிக விஷயத்தில் போகிற்கேயோ கொஞ்சம் நம்பி நம்பிக்கை ஜீவ புத்தியெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்கோ நம்ம என்ன பண்ணுவோம் நான் எத்தனை ஜென்மாவில் எத்தனை புண்ணியம் பண்ணேனோ இது வந்து ஜென்மா நம்பிக்கை வேணும் மறுபிறவியில் நம்பிக்கை வேணும் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்து மறுபிறவியில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவனுக்கும் கர்த்திருவம் போக்திருத்தம் இருக்குது இந்த ஜீவ புத்தி என்ன சொல்கிறான் எத்தனை ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியல எத்தனை ஜென்மாவில் எத்தனை பாவம் பண்ணேனோ தெரியல அத்தனை புண்ணியத்தையும் பாவத்தையும் அனுபவித்து தான் தீர்க்கணும் நாபுக்தம் க்ஷீயத்தைய கர்ம கல்ப கோடி சதை இரப்பி சொல்லி அது சொல்லிக்கிட்டே இருக்கான் இது சாஸ்திரமே அவனுக்கு கல் கில்ட்டை உண்டாக்குறது சாஸ்திரத்தினால நமக்கு ப்ரவுடும் வரலாம் நமக்கு கில்ட்டும் வரலாம் நீ எத்தனை ஜென்மாவில் என்ன பாவம் பண்ணியோ தெரியல அப்படின்னு சொல்லலாம் நீ எத்தனை ஜென்மாவில் எத்தனை புண்ணியம் பண்ணியோ தெரியலேன்னு சொல்லலாம் ப்ரௌடும் இருக்கும் கில்ட்டும் இருக்கும் ரெண்டும் தவிர்க்க முடியாது இது சாஸ்திர திருஷ்டி சாஸ்திர திருஷ்டியிலும் ஜீவன் கர்த்தா ஜீவன் கர்த்தா ஜீவன் போக்தா மெட்டீரியல் அண்ட் பொருளியல் கோணத்திலும் நாஸ்திகனுடைய கோணத்திலும் கர்த்தத் போக்திருக்கு ஆஸ்திகனுடைய கோணத்திலும் கர்த்திருவம் போக்திருவம் இருக்கு சாஸ்திர திருஷ்டியிலையும் கர்ம காண்ட திருஷ்டியிலையும் கர்த்தத்வம் போக்திருத்தம் இருக்கு உபாசனா காண்ட திருஷ்டியிலேயும் கர்த்திருவம் போக்திருவம் இருக்கு சுருக்கமா சொன்னா துவைத்த சித்தாந்தத்தில் கிருக்திருவனுக்கு இருக்கு என்ன பரபிரம்மனுக்கு கிருவம் போக்திரு கிடாது அகம் பிரம்மாமிா நாகம் போக்தா அப்படியே திருப்பிட்டு அகம் அகர்த்தா அஸ்மி அபோக்தா அஸ்மி நான் டூயரும் இல்லை எஞ்சாயரும் இல்லை நான் கர்மாவும் பண்ணல நான் கர்மஃலனை அனுபவிக்கிறதும் இல்லை ந கத்திரும் நர்மாணி லோகஸ் சிருஜதி பிரபு ந கர்மஃலசோகம் ஸ்வாவஸ்து பிரவர்த்தே இன்னொரு ஸ்லோகம் இருக்குது கீதையில் வேதாவினாசினம் நித்தியம் எஜே நமஜம்யம் கதம் சபுருஷ்பா கம் ஹாத்தய்திஹந்தி கம் அது காரை திருத்வம் போஜை திருத்வம் நான் இன்னொருத்தனை செய்ய வைக்கிறேன் இன்னொருத்தனை அனுபவிக்க வைக்கிறேன் கர்த்திருவம் காரை திருத்வம் போக்திருவம் போஜை திருத்வம் இ நான் இதுவும் கிடையாது அது இங்கே டாபிக் அது இல்லை அந்த சப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆத்மாவை இப்படி தெரிஞ்சு விட்டா சங்கராச்சாரியை ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பகவத்கீதையில் இந்த ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓரா ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரர் விளக்கியிருக்கிற விளக்கம் அற்புதமானது அந்த இடத்துல அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகத்தையும் கம்பேர் பண்ணியிருக்கார் அதான் அதோட விசேஷம் அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகத்தையும் அங்கே கம்பேர் பண்ணி அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கிற பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான கமெண்ட்ரி அங்கேயே வந்து விடுறது அத்தியாயம் இருபத்தி ஓராது ஸ்லோகத்திலே வந்துவிடுறது சர்வகர்மாணி மனசா சநே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நிவ குவன் ந காரயன் தானும் செய்யறதில்லை எதையும் செய்ய வைக்கிறதில்லை இவரும் எதிலிருந்தும் வரல இவற்றிலிருந்தும் எதுவும் வரலன்னு சொல்லி படிச்சிருக்கோம் நயம் பூத் நயம் பபூவ குத்தின்ன கஷ்டித் இப்போதான் படித்தோம் இதுக்கு முதல் மந்திரம் ஆஹா இந்த கர்த்தத்வம் எதனால வருதுன்னா கர்த்தத்வங்கிறது மாற்றத்தினாலதான் ஏற்படுறது நம்ம இப்படியே உட்கார்ந்து கர்த்தத்வம்னா அதை இப்படி உட்கார்ந்துருந்தா சும்மா உட்காந்துருக்கு தோன்றது நகி கஷ்டித் ஷணம அப்படி ஜாது திருஷ்டிய கர்ம கருது காரியத்தை ஹவச்கர்ம நி தேகிருதாசக்கியம் தக்வம் கர்மாண் நசேஷதா எஸ்து கர்மஃலத் தியாகி சத்யீத்யபிதீயத்தை அதனால சும்மா உட்காந்துருக்க முடியல மைண்டு ஏதாவது அதை பண்ண இப்படி சும்மாவே இருக்கணும்ல இது எடுத்து இப்படி வை இதை எடுத்து இப்படி வை நான் அதெல்லாம் பண்ணின் இருப்பேன் சொல்லு இது எப்படி வை மடி இப்படி வை ரெஸ்ட்லெஸ் மைண்டு அதனால என்னது நான் நாய்ஸி அவுட் கோயிங் மைண்டு ரெஸ்ட்லெஸ் மைண்டு இது என்ன பண்ணுறது நான் எப்போ பார்த்தாலும் மனசு மாறிண்டே இருக்கா ஏதாவது ஒன்று பண்ணனும் போலே இருக்கு அதான் மாடிஃபிகேஷன் மைண்டில் வந்து தாட்டு மாடிபிகேஷன் இருந்தா தான் இப்ப நான் பேசுறேன்னா தாட்டு மாடிஃபிகேஷன் வேணும் பேச்சு இருக்கா இல்லையா மாறி மாறி பேசல பேச்சு மாறிண்டே இருக்கு வேர்ட் பை வேர்டு வேற வேற வந்துட்டே இருக்கு மாறாத விஷயத்தை பத்தி மாறி மாறி பேசிட்டு இருக்கேன் இப்போ எதுக்குன்னா ஒரு ஒரு என்னது ஃப்ரிக்ஷன் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்தால் தான் ஆக்ஷ் ஆக்ஷனே வரும் புத்தியில் ஃப்ளக்ஷுவேஷன் மைண்டில் ஃப்ளக்ஷுவேஷன் அதனால தான் வாய்ப்பு அழைச்சது கை கால்லாம் அசையறது உள்ளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரே விகாரம் விகாரம்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கும் விகாரம்னால் தூங்கின்னு போது கூட ஹார்ட்டு பீட் ஆயின்ட்டுருக்கு எல்லாம் விகாரம் இருக்குது அதனால் மனசில் எப்போ பார்த்தாலும் தாட்டு மாடிஃபிகேஷன் வேகமாக நடக்கிறது டக் டக் டக்குன்னு நடந்துட்டுருக்கு ஒரே நேரத்தில் ஐம்பத்தஞ்சு விஷயம் இப்படி இப்படி வந்துட்டு போயின்ட்டுருக்கு ஒரு விஷயத்தில் நினைக்கிறதுக்குள்ளே ஓராயிரம் விஷயம் வருது அதனால என்ன ஆகுதுன்னா திங்க் பண்ணுறதே ஒரு கர்மா திங்க் பண்ணுறதே ஒரு கர் அது ப்ராசஸ் திங்கிங் ப்ராசஸ் அது ஒரு ஆக்ஷன் பேசுறது ஒரு ஆக்ஷன் கைகால் அசைக்கிறது இன்னொரு ஆக்ஷன் இப்படி ஆக்ஷன் கர்த்த செயல் புரிஞ்சுட்டே இருக்கும் ஓயாத செயல் புரியிறோம் இந்த மாயா காரியம் இருக்கு என்ன காரியத்தை ஹவச்கர்ம சர்வ பிரகிருஜைகுணை பிரகத்தை கிரியமாணா குணை கர்மாணி சர்வச அடுத்துதான் ரொம்ப முக்கியம் அஹங்கார விமூடாத்மா கர்த்த அகமிதி மன்யத்தை நய கிச்சித் கரோமீதி யுக்தோ மநேத்த தத்வவி எல்லாம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளோ முக்கியம் இது என்ன சொல்றார் யம தர்ம ராஜா ரெண்டு அகர்த்தா அபோக்தா அபோக்தா அபோக்தான்னு நம்ம அனுபவிக்கிறேன் நம்ம என்ன ஒன்று பண்ணிட்டு ஒன்று வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லாட்டி அனுபவிச்சுன்ட்ருப்போம் சமையல் பண்றது பச்சன கர்த்தா பச்சனை கர்மா பச்சனை கர்த்த பாக்கம் பண்ணுறே பச்சனை கர்த்தா அப்புறம் பன்னின தட்டில் போட்டு சாப்பிட்றது அனுபவிக்கிறது நான் தான் சமைத்தேன் அதை நான் தான் சாப்பிடணும் சும்மா ஜோக்கம் நான் தான் சமைத்தேன் நான் சாப்பிட்றேன் சமைக்கிற போது பச்சனை கர்த்தா அப்புறம் என்னது சாப்பிட்ற போது போக்தா கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா நம்ம ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறோம் வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம புண்ணிய பாபத்தையும் அனுபவிச்சுருக்கோம் ரெண்டும் பண்ணிட்டுருக்கோம் அதனால என்ன சொல்கிறார் உண்மையிலே நான் சொல்கிறேன் கேளு சுத்த சைதன்யம் நிர்வீகாரம் எது நிர்வீக்காரமோ அது கர்த்தா கிடையாது இதுதான் லாஜிக் நிர்வீகாரத்துவாத் ஆத்மா நிர்வீகாரத்துவாத் அகர்த்தா சவிகாரம் ததேவ கர்த்தா எத்யத் நெர்விகாரம் ததேவ அகர்த்திருவம் மாடிஃபிகேஷன் இருந்தாதான் டூயர்ஷிப்பும் என்ஜாயர்ஷிப்பும் மாடிபிகேஷனே கிடையாது ஆத்மாவுக்கு நெர்வீகாரம் சொல்லிட்டோம் இப்பதான் நெர்விகாரம் என்று சொல்லி இருப்பதால் ஆத்மா செய்வதும் இல்லை நம்ம என் நினச்சிட்டு இருக்கிறது உண்மையே இல்லை இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மாவுக்கு சஞ்சித கர்மமும் கிடையாது பிராரப்த கர்மமும் கிடையாது ஆகாமி கர்மமும் கிடையாது இதெல்லாம் எங்கே என்ன கர்மகாண்டம் உபாசனா காண்டம் துவைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தத்துக்கு கிடையாது சித்தாந்தத்துக்கு ஆனால் நம்மளும் விவகாரத்தில் துவைத சித்தாந்தத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் அத்வைதி அத்வைத ஞானத்தோடு இருப்பார் விவகாரத்தில் துவைத விவகாரம்தான் பண்ணிட்டு இருப்பார் அவர் துவைத்தத்தில் அத்வைதத்தை என்ஜாய் பண்ணுறார் ரசிக்கிறார் காரியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிண்டு நான் காரியமும் பண்ணலை அனுபவிக்கலைன்னு சொல்லணும்னா என்ன தில்லு வேணுங்கிறான் இல்லையா என்ன தைரியம் பாரு ரொம்ப போல்டாக வேறு சொல்றாங்க உண்மை தான் அது வெளியில் விவகாரமெல்லாம் துவைதம்தான் கிளீன் துவைதம் ஈஸ்வர பக்தி பின்ன ஜி ஜி நீ வேறு நான் வேறுங்கிற எண்ணம் தர்ம அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டுருப்போம் ஆனால் இதெல்லாம் என்னதுன்னா ஸ்போர்ட் லீலா விளையாட்டு நம்ம குழந்தைகளோடு விளையாடுறோன்னு வச்சுக்கங்களேன் குழந்தைங்களுக்கு இருக்கிற சீரியஸ் நமக்கு இருக்குமா குழந்தைகளுக்கு கம்பெனி கொடுக்கணும் நம்மளே இப்போ குழந்தையானது தான் விளையாடுறது ஏன்னா அதுக்கு குழந்தைகளே இல்லையே வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு இருந்தால் பரவாயில்லை ஒன்றும் ரெண்டாக வச்சுனே சமாளிக்க முடியல அதனால் என்னென்னா அதுக்கு கம்பெனி கொடுக்கணும் அந்த கதையெல்லாம் நான் பேசலை அப்போ குழந்தைகளுக்கு கம்பெனி கொடுப்போம் பையங்களோட பேசுகிற போதே அவன்கிட்ட போய் ஹந்தா சேன் ஹந்தும் ஹதஷேன் மன்னியத்தே ஹதம் அப்படின்னா ஏ சுவாமில் வர்றாரா இந்த பக்கம் போயிடு பக்கம் போய்ட அவங்ககிட்ட போய் பேசுற போது என்னடா என்ன பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அந்த பஞ்சாதியை கேட்டு அவனுக்கு அர்த்தம் தெரியும் அவன் கிட்ட போய் அதுக்கெல்லாம் சொல்லிட்டு கூடாது கொஞ்சம் இதான் லைட்டாக விளையாடிட்டு என்ன இன்னைக்கு அவர் என்ன பண்ணார் விஜயன்னா என்ன பண்ணார் அவனுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும் என்ன இவரெல்லாம் ஆத்மா அக்தா போக்தார் இப்படி பேசின்னு இருக்காருண்ணா அவங்ககிட்ட போய் கர்த்தா போக்தா பற்றி பேசிட்டு இருக்கும் அவங்கள்கிட்ட எப்படி வரும் குழந்தையோட நானும் போய் விளையாடுறேன் கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமிஜி அப் அப்போ காலம்பரை பார்த்தா கடவு நிஷத்து மத்தியானம் கேரம் போர்டு விளையாடுறாருப்பா அவர் வேறு பிரம்ம எதுவும் பண்ணப்படாதுன்னு வேறு சொன்னார் கேரம் போர்டு விளையாடின்னு இருக்கார் சுவாமிஜி அப்படின்னா விளையாட போகிறது இல்லை நான் நிஜமாக விளையாட மாட்டேன் சொல்கிறேன் சந்நியாசத்துக்கு முன்னாடி தான் விளையாடினது அதெல்லாம் விளையாடுறேன்னு வச்சுப்போமேன் விளையாடுற போது விளையாடுறதுக்குள்ள தர்மத்தை தான் நான் கடைபிடிக்கணுமே தவிர விளையாட்டில் நான் தோற்று போகலாம் இல்லாட்டி நான் ஜெயிக்கலாம் ஆனால் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறேன் அதெல்லாம் வந்து அதில் சுகதுக்கெல்லாம் இது பண்ணுவான் ஏன்னால் குழந்தைகளோடு விளையாடுறோம் அதை நம்மளை எதாவது அஃபெக்ட் பண்ணுவோமோ அஃபெக்ட் பண்ணது அது மாதிரி தான் ஞானி இப்போ எல்லாரும் பெரிய பெரிய ஜன் எல்லோரும் வந்து சொல்கிற சுவாமிஜி கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னா அப்படியா நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கே அழுகியாக வருதுண்ணா சிம்பத்தி எம்பத்தி அப்புறம் என்ன சொல்லுவோன்னே யார் அழுகிறது யார் அழுகையை கேட்கறது இங்கே படிக்கிற பாடம் இப்படி அதனால் அத்வைத ஞானத்தை ஆழமான மனசில் வச்சுருப்போம் அதை எல்லார்டையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது யாருக்கு யோக்கியத்தை இருக்கோ அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதனால் வந்து சொல்லப்போனால் ஒரு சரியான அத்வைத்திக்கு துவைத்தத்தை அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் துவைத்தத்தை நல்ல ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லப்போனால் அடிக்கடி சொல்கிறது அத்வைதத்தை ரசிக்கிறதுக்கே துவைத விவகாரம் வேணும் இல்லாட்டி அத்வைதத்தை எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அத்வைத ஞானத்தை எப்படி ரசிக்கிறது பேதங்கள்லாம் இருக்கணும் சொல்கிறாங்க இல்லையா யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை அது புரிஞ்சுண்டு அழகாக விவகாரம் எல்லாம் எதுக்கும் பாதிக்கக்கூடாது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது ஹந்தாச்சேன் மன்னியும் இதை அவர் சொல்ற விதம் எப்படி இருக்கு நான் என்ன சொன்னேன் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற லக்ஷணம் இதில் சொல்லியிருக்குன்னு சொன்னேன் ஆனால் யமதர்மராஜா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார் இப்படி சொல்லிருக்கலாம் ஆத்மாவை ஆத்மா கொல்லாது ஆத்மா கொலைப்படாது அப்படின்னு டேரெக்டாக சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை ஆத்மா எதையும் செய்யாது எதையும் அனுபவிக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆத்மா கர்த்தா புக்தான் சொல்லலாம் அப்படி சொல்லலை அவர் அப்படி சொல்லாமல் அவர் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னா இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்கலாம் ஆத்மா யாரையும் கொல்லாது ஆத்மா கொலைப்படாது கில்லர் கில்டுங்கிறாங்க பிறகு ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரக்குடுங்கிறாங்க ஸ்ட்ரக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க ரெண்டும் கிடையாது அதை சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னா ஒருத்தன் நினைக்கிறான்ப்பா கொலை பண்ணுறவன் கொலை பண்றேன்னு நினைக்கிறான் அந்த கொலையை அனுபவிக்கிறவன் ஐயோ என்னை கொல்றானேங்கிறான் கொள்றாங்களே உங்களுக்கு எதோ ஞாபகம் வரும் ஐயோ கொள்றாங்களே ஆஹ ஹதா ஹதம் மன்னியே ஹதா ஹதம் மன்னியே கொலைப்படுபவன் கொலைப்படுகிறேன் ஐயோ என்ன கொள்றாங்களேங்கிறாயும் பாடுறான் உன்னை கொல்றேனா இல்லையா பாருங்கிறாயும் இப்போ கொல்றேனாங்கிறான் இவன் கொலை ஐயோ கொலை பண்ணுறானேங்கிறான் ஆகையினால் இது என்னதுன்னா கொலை கொலை செய்தல் கொலை உண்ணுதல் கொலைப்படுதல் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்றார் ஆத்மா கொடுவதாச்சேன் மன்னும் அடுத்த லைன் பாருங்க அந்த ரெண்டு பேரும் அறியவில்லை நன்கு அறியவில்லை என்ன அறியவில்லை ந விஜானீதா விசேஷேன ந ஜானீதா தங்களை பற்றி அவர்கள் தெளிவாக அறியவில்லை கொல்றவனும் நான் யாருங்கிற ஞானத்தோடு இல்லை கொலையை அனுபவிக்கிறவனும் நான் யாருங்கிற அறிவோடு இல்லை அதாவது கொலை செய்கிறவனும் ஆத்மஜானி இல்லை கொலையை அனுபவிக்கிறவனோ ஆத்ம ஜானி இல்லை இருந்தா கொலை செய்யறேங்கிற எண்ணமும் இருக்காது கொலைப்படுறேங்கிற எண்ணமும் இருக்காதுங்கிறார் ஐயம் ந ஹ ஹ ஆத்மா ந இந்த ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை ந எவராலும் கொல்லப்படுவதும் இல்லை கொல்வதும் இல்லை கொலை உண்பதும் இல்லை அது விக்டிமும் இல்லை அது வந்து என்ன சொல்றது கில்லரும் இல்லை அதுக்கான விக்டிமும் இல்லை இருக்கிறது ஒரே ஆத்மா ஆத்மா எப்படி கொல்லும் கொலை பண்ணும் கொலை அனுபவிக்கும் ஆக ஆத்மா அகர்த்தா இங்கே கொலைங்கிற சொல்ல சொல்லியிருக்கார் இங்கே வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் யம தர்மராஜா அதை சொல்கிறார் அ கொலை தொழிலை சொல்லியிருக்காருன்னு சொன்னாலும் கூட நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா எந்த செயலையும் செய்வதும் எந்த செயலின் பலனையும் அனுபவிப்பதும் இல்லை சரி இதுல இன்னொன்று சொல்றோம் இது ஸ்தூல சரீரத்தை திருஷ்டியில சொன்னார்னே வச்சுப்போம் ஸ்தூல சரீர திருஷ்டியில சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் இன்னும் இது விட நிறைய இருக்கேன் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நயன்தகதி பாவக்கை க்ளேதயத்தியாப நோஷயதி மாயம் அதாஹ் அக்ளே சோஷியேவத்தாணு அச்சலோயம் சனாத்தன இந்த ஆத்ம ஆயுதங்கள் வெட்டாது நயன்தகதி பாவக்க நெருப்பு எரிக்காது நயனம் க்ளேதையாப தண்ணீர் நனைக்காது நோஷயத்து மாறுத்த காற்று உலர்த்தாது அச்சேத்தியாக திரும்ப வேறே கர்த்தரி பிரயோகம் கருமணி பிரயோகம் எல்லாம் பண்ணி சொல்லியாச்சு இது ஒரு விஷயம் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் எடுத்து பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து சூக்ம சரீர திருஷ்டி நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் உணர்ச்சி என்னன்னு கேட்டால் ஒன்று நம்ம புண்பட்டுட்டோங்கிற எண்ணம் என்னை எவ்வளவு புண்படுத்தியிருக்கா தெரியுமா சுவாமிஜி வருத்தப்படுறது ஐ ஆம் ஸோ ஹர்ட் அப்படி சொல்லிக்கிறோம் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படிங்க அப்புறம் சில சமயம் என்ன சொல்கிறோம்னா நான் அவனை ஹர்ட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கு அப்படிங்கிறோம் அதாவது நான் ரெண்டு அனுபவிக்கிறோம் ஹர்ட்டு ஹர்ட் ஆயிட்டேன் நான் புண்பட்டுட்டேன் அப்படிங்கிறது அப்புறம் நான் இன்னொருத்தரை புண்படுத்திட்டேன் அவர்களை புண்படுத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என் மனசில் இருக்குது அந்த குற்ற உணர்ச்சி புண்பட்டு விட்டேன் நான் வந்து என்ன உண்டாயிட்டேன் நாவினால் சுட்ட வடு திருக்குறளை இதுக்கு தான் கோட் பண்ணுவோம் மற்ற குரலெல்லாம் ஏன் இருக்காது எடுக்கன் அழியாமையெல்லாம் இருக்காதோ ஞாபகம் வரக்கூடாதோ அது வராது தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்ட வடு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு அதெல்லாம் வந்து என் நமக்கு வேண்டின திருக்குறள் நமக்கு வேண்டின கீத ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நம்ம சொல்லி நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் நான் ரொம்ப கில்ட்டு இப்போ இந்த கில்ட்டு ரொம்ப இருக்குது எனக்கு நான் பண்ணின தப்பெல்லாம் இப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் கிடையாது ஆத்மாவுக்கு நான் ஹர்டாகவும் இல்லை இது அப்படியே உபனிஷ சொல்கிறது கிமஹம் சாதுனா கரவம் கிமகம் பாபம கரவமி நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன் நான் ஏன் பாவம் செஞ்சேன் ஏதகும் ஹவாவ ந தபதி அவனுக்கு ரிகர்டும் இல்லை ஹ்டும் இல்லை கில்ட் கான்சியஸும் இல்லை ஹர்ட் கான்ஷியஸும் கிடையாது ரெண்டும் கிடையாது அவ என்ன சொன்னா யார் யார் ஹர்ட் பண்ணா ஹர்ட்டுங்கிறதுலாம் உண்மையில இல்லை கில்ட்டுக்கும் விஷயம் கிடையாது ஆகையினால் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் மனசில் இருக்கிற பெரிய பிரச்சனை ஹர்ட்டு கில்ட் ஹர்டு கில்ட் ஹர்ட்டு கில்ட் ஹர்ட்டு கில்ட் பாட வேண்டி தான் பஜனை Heart, guilt. ஆகினால் இதுலருந்து என்ன நான் புரியுது எனக்கு குற்ற உணர்ச்சியும் இல்லை என்னை யாரும் புண்படுத்தவும் எல்லாருக்கும் இருக்கு ஆத்மாவுக்கு ஹர்ட்டும் கிடையாது ஆத்மாவுக்கு கில்ட்டும் கிடையாது அப்ப எவ்வளவு பெரிய ரிலீஃப் நான் யாரு ஆத்மாவுக்கு கிடையாது ஹர்ட்டு கிளட்டு எனக்கு இருக்குன்னா நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுல சொல்றேன் மணி ஆயிடுச்சு ஓம் சகனாவ சூனக்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினீதமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஆதிகருநீ